ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அனிசேரா உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இயன் ஃப்ளம்மிங் அவர்கள் தனது முதலாவது ஜேம்ஸ் பாண்ட் நாவலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமராஜர் சென்னை மாநிலத்தின் முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா காஷ்மீரின் சியாச்சென் கிளாசியரை ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மக்காவ் தீவை மக்கள் சீன குடியரசிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒப்படைக்கும் ஒப்பந்தம் போர்ச்சுக்கலுக்கும் சீனாவுக்கும் இடையில் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டைகர் வுட்ஸ்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக கோல் வெஸ்டார் ஒன்று வின்னில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தாமஸ் ஜெப்பர்சன் மூன்றாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே ரா சுந்தரம் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேரி கேஸ்ப்ரோ ரஷ்ய சதுரங்க ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலாவர் கோர்னிலோவ் ரஷ்ய இராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டட்லி